நூற்றி ஒன்று மணிப்பூராந்த ருதிதா மணிபூர பத்மமானது பத்து தளமுடையது சமய பூஜையில் அங்கே அம்பாளை மணிகளால் ரத்னங்களால் அலங்காரம் செய்யப்படுவதால் அதற்கு மணிப்பூரம் என்று பெயர் அதில் அம்பாள் ஆவிர் பவிப்பதால் மணிப்பூராந்த ருதிதா நூற்றி ரெண்டு விஷ்ணு கிரந்தி விவேதினே மேலே சொல்லிய விஷ்ணு கிரந்தியை பேதரம் செய்பவள் நூற்றி மூணு அக்னியா ஆக்யா சக்கர பத்மமானது இரண்டு தளமுடையது ஆக்ஞை செய்பவராகிய ஸ்ரீகுருவின் ஸ்தானமாகியால் அதற்கு பெயர் மேலும் அதுவரையில் செய்யப்பட்ட மனோநிகிரகத்தினால் ஈஷத் கொஞ்சம் ஞானம் ஏற்படுவதால் ஆக்ஞா என்றும் பெயர் அதனுடைய அந்தராளத்தில் அதற்குள் இருப்பதினால் ஆக்யா சக்ராந்தராளஸ்தா நூற்றி நாலு ருத்ரகிரந்தி விபேதினே மேலே சொல்லிய ருத்ரகிரந்தியை பேதனம் செய்பவள் இந்த மூலாதார சுவாதிஷ்டான மணிபூர அநாகத விஷுத்தி அக்னியா சக்கரங்கள் முறையே பிருத்திவி அப்பு அக்னி சூரியன் வாயு ஆகாஷம் இவர்களின் ரூபமாகவும் அக்னிகண்டத்தை பிரம்மகிரந்தி என்றும் சூரியகண்டத்தை விஷ்ணு என்றும் சோமகண்டத்தை ருத்ரகிரந்தி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பிடிவியவியச்சிரமிரிபோோதி வூரியமக்கேஜோமய மஹத் விஷ்ணுபேனோக் தைஜசம்சிம் வாய்வாச்சம் சகிரமம் ருதிரிபேனோம் மங்களாயம் மஹேயசம் 105. அஞ்சு சஹஸ்ராராம்புஜாரூடா சகஸ்ர கணக்கில்லாத தளங்களை உடையது சகஸ்ரார பத்மம் பிரம்மரந்திரத்தின் கீழ் இருப்பது அந்த பத்மத்தின் மேல் எழுந்தருளி இருப்பவள் அங்கு வரும்படி செய்யப்பட்டவள் நூற்றி ஆறு சுதாசாரா பிவர்ஷினி மேலே சொல்லியபடி சகசிரார பத்மத்தின் நடுவில் இருக்கும் சந்திரமண்டலத்திலிருந்து அமிர்தத்தை சமஸ்த நாடுகளிலும் செய்கிறவள் சுதாசாரா சாரைன் பிரபஞ்சம் சௌந்தர்யலஹரி ஒன்று இம்மாதிரி அமிர்த பிரபாகம் ஆவதை பற்றி அமிர்தசிய தாரா பகுதா தோகமானம் சரணம் நோ லோகே சுதிதாம் ததாது என்று ஸ்ருதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு சுதாதாராபிவர்ஷினி என்றும் இந்நாமம் சொல்லப்படும் நூற்றி ஏழு தடில்லதா சமருஷிகி மின்னல்குடிக்கு சமமான காந்தியுள்ளவள் வித்யுல்லேகேபாஸ்வரா என்று ஸ்ருதி நூற்றி எட்டு ஷட்சக்ரோபரி சம்ஸ்திதா சொல்லப்பட்ட ஆறு சக்கரங்களுக்கும் மேல் சகசிரார பத்மத்தில் வீற்றிருப்பவள் நூத்தி ஒம்போது மகாசக்தி மக என்றால் உற்சவம் என்று அர்த்தம் அதில் ஆசக்தி பிரியம் உடையவள் அதிக பிரியம் உடையவள் இங்கே உற்சவம் என்று சொல்லப்பட்டது சிவசக்தி சமாயோகம் உன்னை இம்மாதிரி சக்ஷக்ர பிரேதனம் செய்து சகசிரார பத்மத்திற்கு குண்டலினி ரூபமான அம்பாள் வந்தவுடன் அங்கிருக்கும் தன் பதியாகிய பரமசிவனை அடைந்து அவருடன் கிரீடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது மகிம் மூலாதாரே கமபி பணிபூரே ஹுதவகம் ஆகாஷமு பரீ மனோபிமே சகரசேரசே சௌந்தர்யலே வரைணே பும்ஸ்வாங்க ரசூரே வரிவியரகம் நூத்தி பத்து குண்டலி குண்டலிஸ்வமாக இருப்பவள் குண்டலினி சக்தியானவள் மூன்றரை சுற்று குண்டலங்களுடைய சர்ப்பம் போன்ற வடிவமுடையவள் ஒன்று மூலாதாரத்திலிருக்கையில் தூங்கிக் கொண்டிருக்கும் சர்ப்பம் போல் சுவாசம் விட்டு கொண்டிருப்பவள் ஜீவசக்தியான குண்டலினியின் இந்த சுவாசம்தான் பிராணன் இரு காதுகளையும் அழுத்தி மூடிக்கொண்டால் இந்த சுவாசத்தின் சப்தமானது கேட்கும் என்றும் அப்படி கேட்காதிருந்தால் மரணம் சமீபித்து விட்டதற்கு என்றும் சொல்லப்படுகிறது மூளாஸ்வங்க மத்தியே வவஸ் ஜீவ்லாக்கா பிரா அத்தைசீ பிரசுப்புஜாக்காரா ஃப்ராதியுதி மாயாஷீர்ஷா நந்தீ தா உச்சரையே சுஷும் மேதேஷேஷயர்ணியத்து மூணு வாக்பவ பீஜத்திற்கும் குண்டலினி என்று பெயராகியால் அந்த ரூபமாக இருப்பவள் நூற்றி பதினொன்று பிசதந்து தனியசி தாமரை தண்டில் இருக்கும் நூல் போன்று மெலிதான ஆகிருதியை உடையவள் ஒன்று நீசூக்தன் என்று ஸ்ரு இம்மாதிரி குலாமிருதே கரசிகா என்ற நாமம் முதல் இந்த நாமம் வரையில் குண்டலின் ஆத்மாத்மாக்கான அம்பாளுடைய சூக் தம ரூபத்தை வர்ணிக்கப்பட்டது எல்லாம் வாமகேஸ்வ தந்திரத்தில் ஸ்பஷ்டமாகச் சொல்லப்பட்டிருக்கிறது புஜாங்காகாரூபேண மூலாதாரம் சமாஷ்தா சக்தி குண்டலினி நாம மூலகந்தம் பணாக்கேணவ முக்கம் சங்கமத்திரன் சித்த பச்சாத்தூர் கதம் குமாசா வாய்வாத்தி ஸ்வீகோஜன் ஜுவலாத்தை உித்ரிராட ப்மிம் தோோ விஷ்ணு பிநதியம் பித்தியவன் சகசிரிவோ சகமோதே சவாராஜேயிரு குண்டலினி சக்தியானவள் மூலாதாரத்திலிருந்து கிளம்பும் போது பிறந்த குழந்தை போல் சப்தம் செய்வதால் அங்கே குமாரி என்றும் அநாகத சக்கரத்திற்கு மேலிருக்கும் சூரியஸ்தானத்திற்கு போகும்போது அங்கே இருக்கும் உஷ்ணத்தினால் பக்குவமாகி தகுந்த வயதுள்ளவளாய் தருணியாய் இருப்பதால் அங்கே தருணி என்றும் சகசிரார பத்மத்தில் தன் பதியாகிய பரமசிவனை அடைவதால் அங்கே பதிவிரதை என்றும் சொல்லப்படுவது வழக்கம் தைத்தர அரண் நூத்தி பன்னெண்டு பவானி ஒன்று பவ என்றால் மகாதேவர் சம்சார சாகரம் மன்மதன் என்று அர்த்தம் இவர்களுக்கு ஆணையதி உயிரை கொடுப்பதால் பவானி என்று அம்பாளுக்கு பெயர் ருத்ரோபவோ பவகோபவசார சாகரத் தேவி புராணம் ரெண்டு பரமசிவன் சமஸ்திராணிகளையும் உண்டு பண்ணி ரட்சிப்பதால் பவ என்று பெயர் பவநாத் பாவநாத் சைவபூதானாம் சபவ ஸ்மிருதாம் மூணு பரமசிவனுடைய அஷ்டமூர்த்திகளில் ஜலமூர்த்தியானவர் பவர் அவருடைய பத்னி பவானி பவச தேவஸ்ய பத்னின் தஸ்மாத் சம்ருதா என்றபடி பவ என்ற ஜலத்திற்கு பெயர் ஜீவன் ரூபமான ஜலத்திற்கு உயிரை கொடுப்பவள் பவானி அஞ்சு ஸ்தானேஸ்வர கஷேத்திரத்தில் இருக்கும் அம்பாளுக்கு பவானி என்று பெயர் அந்த ரூபமாக இருப்பவள் ஆறு பவானி என்பதற்கு நான் ஆவேனாகவும் என்று அர்த்தம் பக்த நம்பாளை பார்த்து பவானித்துவம் நீ உன்னுடைய தாசன் ஆகிய என் கருணையான பார்வையை செலுத்த கூடாதா என்று சொல்ல ஆரம்பித்து பவானித்துவம் என்ற முதல் இரண்டு வார்த்தைகளை கேட்டவுடனேயே அம்பாள் இதென்ன இவன் நாம ஆவேனாகவும் என்ற மகாபாக்கியத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறானோ என்று நினைத்து பரம கருணை தோன்றி அப்போது அவனுக்கு பிரம்மாதிகளுக்கெல்லாம் கிடைப்பதற்கறிய தன்னுடைய சாயுஜ பதவியை கொடுக்கிறாள் என்று ஆச்சாரியார் வர்ணித்திருக்கிறார்கள் பவா நித்வம் தாசே மகிவித கதயத்துவ தை திசசிப்பிரஃபுடமராஜி பௌந்தர்யா இம்மாதிரி அம்பாளுடைய ஸ்தூல பர சூக்ம சூக்மதர சூக்மதமாகிய ரூப பஞ்சகத்தை வர்ணித்துவிட்டு அதை அடையும் உபாயங்கள் சில நாமங்களால் சொல்லப்படுகின்றன பாவனாகம்யா பாவனையினால் அடையக்கூடியவள் ஒண்ணு இம்மாதிரி பாவனை மூலமாக அம்பாளை உபாசனை செய்யக்கூடிய வழியை பாவனோபனிஷத்திலும் அதற்கு பாஸ்கர இயற்றிய பாஷ்யத்திலும் சொல்லியிருப்பதை பார்க்கவும் ரெண்டு பாவனை என்பது சப்தத்தை பற்றியது என்றும் அர்த்தத்தை பற்றியது என்றும் இரண்டு விதம் சப்த சம்பந்தமான பாவனையானது குருவினுடைய உபதேச பிரகாரம் வைத்தீக மந்திரங்களால் உபாசிப்பது அந்த சம்பந்தமான பாவனையானது பிரபுத்தி அவைகளுடைய அர்த்தத்தை அனுஷ்டானம் பண்ணுவதை பொறுத்தது இதை பற்றி பாஸ்கர ராயருடைய என்ற கிரந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 3. இன்னும் பிராம்கி மாகேஸ்வரி அக்ஷர பாவனைகள் என்று மூன்று விதமாகவும் சகலம் சகல நிஷ்கலம் நிஷ்கலம் என்று மூன்று விதமாகவும் பிரித்து சொல்லப்படும் இவைகளின் விவரங்களை தீட்சிதர்வாளுடைய ரத்னத்ரய பரீட்சையிலும் யோகினி ஹிரதயத்திலும் காணலாம் நாலு பாவனா என்பதற்கு கர்ம மார்க்க பிரவர்த்தி அர்த்தம் அகம்யா என்பதாக பிரித்து அதனால் அடைய முடியாதவள் என்றும் கம்யா என்று பிரித்து கர்மமாக பிரவருத்தியினால் ஏற்படும் சித்தசுத்தியினால் அடையக்கூடியவள் என்றும் சொல்லலாம் அஞ்சு பாவனா தார்காத் ஆக்ஞா சித்திகே என்று கல்பசூத்திரத்தில் சொல்லியபடி திருடமான பாவனையினால் அம்பாளுடைய சாட்சாத் காரம் ஏற்படும் என்று அர்த்தம் காடானது மேலுக்கு மேல் முளைக்கும் மரங்களுடன் அடர்ந்து இருப்பது மாதிரி சம்சாரம் என்பது ஓயாமல் ஏற்பட்டு கொண்டு கஷ்டமான அனுபவத்தோடு கூடியிருப்பதால் காட்டுக்கு சமானமாக சொல்லப்பட்டது அம்பாளுடைய ஞானம் ஏற்பட்டால் சம்சார அற்றுவிடும் என்று அர்த்தம் நூத்தி பதினஞ்சு மங்களத்தில் பிரியமுள்ளவள் அதாவது பக்தர்களுக்கு சமஸ்த மங்களையும் கொடுப்பதில் பிரியமுள்ளவள் பதினாறு பத்ரமூர்த்திகே மங்களமான ரூபத்தை உடையவள் பிரம்ம தன் மங்களம் விதுகு என்று விஷ்ணு புராணத்திலும் மங்களானாம் சங்களம் என்று பாரதத்திலும் சொல்லப்பட்டபடி அம்பாள் சர்வவிதமான மங்களங்களுக்கும் இருப்பிடம் மங்களாய தனம் நூற்றி பக்த சௌபாக்யதாயினி பக்தர்களுக்கு சகலவித சௌபாகியத்தையும் கொடுப்பவள் ஒன்று பகம் என்றால் ஸ்ரீ காம மகாத்மிய வீரிய யத்ன அர்க பிரகாசம் கீர்த்தி இவைகளுக்கு பெயர் இவைகளுக்கெல்லாம் லலிதாம்பாள் இருப்பிடமாகையால் சுபகா என்று பெயர் அவளுடைய தன்மை சௌபாகியம் ரெண்டு மங்களகரமான காரியங்களில் உபயோகிக்கப்படுவதால் இஷவஸ்தருகே சௌாகஷ்டம் உச்சதே என்று அக்னிபுராணத்தில் சொல்லியபடி கரும்பு அஸ்வத்த விரக்ஷம் முளைவிட்ட ஜீரகம் கொத்தமல்லி இரண்டும் பசும்பால் அதில் பேதங்களான தயிர் வெண்ணெய் நெய் உள்பட மஞ்சள் நிறமான வஸ்துக்கள் புஷ்பம் உப்பு இவை எட்டுக்கும் சௌபாகியாஷ்டகம் என்று சொல்லப்படும் மூணு சுஷ்டு சிரந்த பாக்யம் நியதி அதிருஷ்டம் அதை உடைய பாவம் சௌபாகியம் அதை பக்தர்களுக்கு கொடுப்பவள் அதாவது பக்தர்களுக்கு எதிர்பார்க்காத ஐஸ்வர்யங்களை கொடுப்பவள் நூற்றி பக்தி பிரியா பக்தியில் பிரியமுள்ளவள் அதாவது பக்தியால் உபாசனை செய்தால் அம்பாளுடைய பிரியம் ஏற்படும் என்று அர்த்தம் ஒன்று பக்தி என்பது முக்கியம் சாமானியம் கௌணம் என்று இருவகை முக்கிய பக்தி என்பது சாபராணுரக்திரிச் என்று பக்தி சூத்திரத்தில் சொல்லியிருப்பது போல் ஈஸ்வரனிடத்தில் அனுராகம் என்ற சித்த கூடி இருப்பது இதை பற்றி சொல்லும் போது அழிஞ்சில மரத்தில் விரையானது தாய்மரத்தையும் ஊசியானது காந்தத்தையும் பதிவிரதையானவள் தன் பதியையும் கொடியானது மரத்தையும் நதியானது சமுதிரத்தையும் சுவபாகமாக வந்தடைவது போல் மனதானது பரமாத்மாவை அடைவதுதான் பக்தி என்று ஆச்சாரியால் சிவானந்த லகரையில் சொல்லியிருக்கிறார்கள் அங்கோலம் சுச்சி சுச்சிக पाधार दिशता सा भक्तिर, 2. सामान्य பகி என்பது சேவாரூமான இது ஸ்மரணம் கீர்த்தனம் முதலிய பலவகைப்பட்டது எட்டு விதம் என்ற கருட புராணத்திலும் விதம் என்று பாகவதத்திலும் பத்து விதம் என்று பிருகாரத்தீயத்திலும் இம்மாதிரியாக பலவகையாகச் சொல்லப்படும் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் பக்தியோடு உபாசனை செய்தால் பிரத்யமாகிறவள் அல்லது பக்தி மார்க்கத்தால் அடையக்கூடியவள் ஒன்று பரமாத்மாவை சாதாரணமாக நேரிட பார்க்க முடியாத போதிலும் பக்தியினுடைய உறுதியால் பரமாத்மாவின் ஸ்வரூபத்தை பார்க்கலாம் என்று அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது பராஞ்சிகாணிபோக்பராத்ம ஸ்தீராத்மாஷத் ஆச்சு அமத்தன் யோகி நம் பிரி பகவந்தம் சனாத்தொனியம் விஜுனா ஜாத்து பிரவேஷம் சரந்தப பக்தி என்பது ஒரு மார்க்கமாக வழியாக இருப்பதால் அந்த வழியாக போனால் அடையக்கூடிய கம்யமான இடமாகிற அம்பாளை பக்தி கம்யா என்று சொல்லப்பட்டது மூணு பக்தி என்பதற்கு லட்சணம் என்று அர்த்தம் இந்த விதத்தில் பக்தி கம்யா என்றால் உள்ளபடியாக தெரியாததாக இருந்தாலும் லக்ஷணங்களினால் அறியக்கூடிய ஸ்வரூபத்தை உடையவள் என்று அர்த்தம் பிரம்மத்தை சொல்லும் சத்தியம் ஞானம் முதலிய பதங்கள் பிரம்மத்தினுடைய லக்ஷணங்களை சொல்லுகின்றனவே தவிர உண்மையான ரூபத்தை சொல்லவில்லை அதனால் தான் லலிதா திரிஷதியில் என்று சொன்னது நாலு இவ்விதமாக கம்யா என்ற பதத்திற்கு பிரத்யட்சமாகிறவள் அடையப்படுகிறவள் அறியப்படுகிறவள் என்று மூன்று விதமான அர்த்தம் நூற்றி பக்திவா பக்திக்கு கட்டுப்பட்டவள் அல்லது பக்தியினால் வசமாகக்கூடியவள் பக்த பராதீனா ஒன்று பக்தியினுடைய பெருமையை பற்றி ஆச்சாரியால் சிவானந்த லகரியில் சொல்லும்போது கண்ணப்பநாயனார் பரமசிவனை பூஜை செய்கையில் செருப்பை பூஷணமாகவும் உமிழ்நீரை அபிஷேக ஜலமாகவும் எச்சில் பண்ணப்பட்ட மாம்சத்தை நிவேதனமாகவும் உபயோகப்படுத்தியிருந்தும் அவர் ஒன்றுமரியாத வேடனாயிருந்தும் அவர் உண்மையான பக்தியோடு கூடியிருந்தபடியால் அவர் செய்த அபச்சாரமான காரியங்களை பரமசிவன் உத்கிருஷ்டமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரத்யக்ஷ து பக்தியின் மகிமையையும் அதற்கு ஈஸ்வரன் கட்டுப்படுவதையும் காட்டுவதாக சொல்லி இருக்கிறார் மார்காவர்த்தி கண்டோஷாம்பு திவ்யாபிஷேகாய தேம்சேஷ கவலம் நவ்யோபாராய தே ரெண்டு உண்மையான பக்தி மட்டும் ஒருவனுக்கு இருக்குமேயானால் பகவான் அவனிடம் எந்த குறைவு இருந்தாலும் அதை கவனியாது அவனுக்கு அனுகிரகம் செய்வார் என்று சொல்ல பட்டிருக்கிறது வியாதஸ்ய ஆச்சரணம் திரு வித்யா கஜேந்திரிது உக்ரஸ்ய கிம் பௌருஷம் குப்ஜாயா கமனீய ரூபம் அதிகம் கிம் தத் சுதாம் நோதனம் பக்தியா துஷ்யதி கேவலம் நதுகுனை பக்தி பிரிய கேசவா நூற்றி இருபத்தொன்னு பயாபகா பயத்தை போக்குகிறவள் எந்த காரணத்தால் பயம் ஏற்பட்டாலும் அம்பாளை ஸ்மரணம் செய்து அம்பாளுடைய நாமாவை சொன்னால் அதிலிருந்து நிவாரணம் செய்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ாரே வாக்கும் விஷேஷத்திஷு தேவி நாமாந்தத்தை அடைந்தவனுக்கு ஒருவிதமான பயமுமில்லை என்றுக்கியம் ஆனந்தம் விவெதின மே பயங்கரமானது என்றும் அதிலிருந்து அம்பாள் விடுவிக்கிறாள் என்றும் அர்த்தம் பிரசீத பர தேவதே ஹிருதி பிரபூதம் பயம் பிதாரய தேவி மகிம்ன ஸ்தோத்ரம் நூத்தி இருபத்தி ரெண்டு பத்னி அல்லது சாம்பவர் பரமசிவனுடைய பக்தர்களுடைய மாதா ஒண்ணு யோகசாஸ்திரங்களில் ஷாம்பவி முத்ரை என்று ஒருவிதமான முத்ரை சொல்லப்பட்டிருக்கிறது அந்திரா சர்வ தந்திரே சுதா ரெண்டு கல்பசூத்திரத்தில் சாக்ததீ சாம்பவி தீட்சை என்று மூன்று வகை சொல்லப்பட்டிருக்கிறது மூணு அஷ்டவர்ஷாச்ச சாம்பவி என்று தேவி பாகவதத்தில் சொல்லியபடி எட்டு வயதுள்ள கன்னியாரூபமாக இருப்பவள் நூற்றி இருபத்தி மூணு சாரதையினால் பூஜிக்கப்பட்டவள் சாரதா என்றால் சரஸ்வதி அல்லது வச்சின்யாதி பச்சின்யாதி தேவதைகள் ரெண்டு ஷரத்கால ஆராதிக்கப்பட்டவள் சரத்காலம் என்பது இலையுதிர் காலம் வசந்த இந்த ி என்றும்வராத்திரிகளும் அம்பாளுக்கு விசேஷ பூஜா காலம் என்றும் சொல்லப்படும் சப்தசதி மூணு என்றால் விசாரதர்கள் பண்டிதர்கள் அல்லது சாலீனம் என்ற ஆசிரம விசேஷத்தை அடைந்தவர்கள் இவர்களால் பூஜிக்கப்பட்டவள் நாலு சாரதா ஆராத்யா என்று பிரித்து சாரதா என்ற பெயரை உடையவள் என்றும் சொல்லலாம் சரத்காலே புராஸ் நவம் தாசுகே சாரதா சா சமாதாம் காளிகாபுராணம் ஆச்சாரியாளால் ஸ்ருங்கேரியில் ஸ்தாபனம் பண்ணப்பட்ட அம்பாளுக்கு சாரதா என்ற பெயரும் அந்த பீட்டத்திற்கு சாரதா பீட்டம் என்ற பெயரும் உலக பிரசித்தம் அஞ்சு ஆராத்யா என்ற பதத்தில் இருக்கும் அ என்ற பதத்தை அ அ என்று பிரித்து அகாரோ வாசுதேவாத் ஆகாரஸ்து என்றபடி விஷ்ணு பிரம்மா இவர்களால் பூஜிக்கப்பட்டவள் என்றும் சொல்லலாம் நூத்தி இருபத்தி நாலு சர்வாணி ஒன்று பரமசிவனுடைய அஷ்டமூர்த்திகளில் பூமி ரூபமாக இருக்கும் மூர்த்திக்கு சர்வ என்று பெயர் அவருடைய பத்னி சர்வசிய தேவஸ்ய பத்னி நூத்தி சுகத்தை கொடுக்கிறவள் ஒன்று பக்தர்களுக்கு சர்ம சுகத்தை கொடுப்பதால் சர்மதாயினி என்று பெயர் சுகம் ததாதி பக்தே தேவி பாகவதம் நூற்றி இருபத்தாறு ஷாங்கரி சங்கரருடைய பத்தினி சம் சுகம் அதை செய்கிறவர் சங்கரர் ஒவ்வொரு சிருஷ்டியினுடைய ஆதி மத்தியம் அந்தம் இந்த எல்லா காலங்களிலும் பரமசிவனுடனேயே அம்பாள் இருப்பதாகவும் அப்போது அம்பாளை தேவர்கள் விஷ்ணுமாயா என்றும் யோகநித்ரா என்றும் ஜெகன்மயி என்றும் ஷாங்கரி என்றும் ருத்ராணி என்றும் ஸ்தோத்திரம் செய்வதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது பிரதிசர்க ஆதி மத்தியாந்தம் அகம் சம்பும் நிராகுலம் ஸ்ரீ ரூபேண அஹம் தோன்மயே தீவி நூத்தி இருபத்தேழு ஸ்ரீகரி ஸ்ரீயை கொடுக்கிறவள் ஸ்ரீ என்ற பதத்திற்கு சம்பத்து லக்ஷ்மி மங்களம் சோபை காம்பீரியம் அழகு ஒளி முதலிய அர்த்தங்கள் உண்டு ரெண்டு ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரீமான் என்று விஷ்ணு சகசிரநாமத்தில் சொல்லப்பட்டபடி ஸ்ரீவிஷ்ணுவுக்கு ஸ்ரீகர என்றும் பெயர் அம்பாளுக்கும் ஸ்ரீவிஷ்ணுவும் அபின்னமாகையால் அம்பாளுக்கும் ஸ்ரீகரி என்று பெயர் பின்னால் நாராயணி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு முகுந்தா எண்ணூற்றி வைஷ்ணவி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த நாமங்களையும் சாத்வி பார்க்கவும் இருப்பவள் உண் அம்பாளுடைய பாதிவரத்யத்தின் மகிமையையும் பெருமையையும் பற்றி மிகவும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவி பாகவதம் ரெண்டு அம்பாள் தன் பிதாவான தக்ஷ பிரஜாபதியால் தன் புருஷனிடம் காட்டப்பட்ட அலட்சியத்திற்காக தன் உயிரையே விட்டுவிட்டு பார்வதியாக அவதாரம் செய்தது பிரசித்தம் மூணு காலத்ரயத்திலும் வேறு புருஷனை அடையாதது அம்பாளுக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது லக்ஷ்மி சரஸ்வதி இவர்களை பற்றியோ என்றால் தனம் உள்ளவனே லக்ஷ்மிக்கு பதியாகவும் வித்யை உள்ளவனை சரஸ்வதிக்கு பதியாகவும் கவிகள் சொல்லுவது வழக்கம் ஆகவே லக்ஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும் அநேகம் பதிகள் இருக்கையில் அம்பாள் மட்டும் தன் புருஷனான பரமசிவனை தவிர வேறு யாரையும் அடைந்ததில்லை அதலால் அம்பாளுடைய பாதிவத்தியமானது மற்றவர்களுடையதை விட விசே மகிமை பொருந்தியது என்று ஆச்சாரியாள் வர்ணித்திருக்கிறார்கள் களத்திரம் வை திரம் கதி கதின கவயோ தேவியா நபவதிபதி கைரபிதனே மகாதேவம் சதி நாம குஷாபாச குரவகதரோ ரகாம் சௌந்தர்யலஹரி நூற்றி இருபத்தி ஒம்பது சரஸ்தந்திரிபான சரத்காலத்து சந்திரனுக்கு சமமான முகத்தை உடையவள் நூற்றி முப்பது சாதோதரி நுட்பமான அல்லது அழகான இடையை உடையவள் உண் நூற்றுக்கணக்கான குகைகள் இருப்பதால் ஹிமமானுக்கு சதோதரன் என்று பெயர் ஆகவே அவருடைய பெண்ணான அம்பாளுக்கு சாதோதரி என்று பெயர் நூத்தி முப்பத்தொன்னு சாந்தி மதி பக்தர்களுடைய அபராதங்களை பாராட்டாமல் பொறுமையுடன் கூடியவள் நூத்தி முப்பத்தி ஆதாரம் இருப்பிடம் இல்லாதவள் அல்லது மூலாதாரத்தில் இருந்து கிளம்பியவள் ரெண்டு சர்வ அம்பாள் ஆதாரமாக இருப்பதால் அம்பாளுக்கு ஆதாரம் யாதொன்றுமில்லை தேவையும் இல்லை மூணு நிராதாரம் என்கிற பூஜா விசேஷத்தின் ஸ்வரூபமாக இருப்பவள் பராசக்தியினுடைய பூஜை பாக்யம் ஆந்தரம் என்று இரண்டு விதம் என்றும் அதில் பாக்யம் என்பது வைத்தீகம் தாந்திரிகம் என்று இரண்டு விதம் என்றும் ஆந்தரமான பூஜை சாதாரம் நிராதாரம் என்று இரண்டு வகை என்றும் சூதசம்ஹித்தை முதலிய கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது சாதாரம் என்பது குருவின் உபதேசப்படி மந்திரமயமான மூர்த்தியாக அம்பாளை பாவனை செய்து ஆராதனம் செய்வது நிராதார பூஜை என்பது அம்மாதிரி ஞானத்தினால் ஏற்படும் அம்பாளுடைய ரூபத்தில் மனதை லயம் செய்வது இவற்றிலெல்லாம் நிராதார பூஜை என்பதுதான் மிகவும் சிரேஷ்டம் என்றும் சம்சாரபந்தம் மட்டுப்போவதற்கு சர்வசாட்சினியாயும் ஆத்மரூபிணியாயும் இருக்கும் பராசக்தியை நிராதார பூஜா மார்க்கமாக ஆராதனம் செய்வதுதான் உபாயம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இனிவரும் நாமங்களில் மேலே சொல்லியபடி நிராதார பூஜா மார்க்கமாக அடையக்கூடிய சம்பத்வரூபிணியான அம்பாளை வர்ணித்து அம்மாதிரி அடையும் வழியையும் அடைந்த பிறகு ஏற்படும் பிரயோஜனங்களையும் சொல்லப்படுகிறது நூத்தி முப்பத்தி மூணு நிரஞ்சன மாசற்றவள் அஞ்சனம் என்றால் கருப்பு மை இங்கே அவித்ய அவித்தியினால் ஞானம் மறைப்பட்டு மனதில் இருள் சூழ்ந்து கொள்வதால் அவித்தியை கருப்புமைக்கு சமமானதாக சொல்லப்பட்டது அம்பாள் அவித்யை மாயை இவைகளினுடைய சம்பந்தம் இல்லாதவள் என்று அர்த்தம் நீரஞ்சனா என்று பிரித்து அதிகமான சந்தோஷத்தை உடையவள் என்றும் சொல்லலாம் நூத்தி முப்பத்தி நாலு நிர்லேபா கர்ம சம்பந்தத்தால் ஏற்படும் மேற்பூச்சி இல்லாதவள் ஒன்று அதாவது ஞானஸ்வரூபிணியானதால் கர்மசம்பந்தம் யாதொன்றும் இல்லாதவள் ரெண்டு அம்பாளுடைய ஞானம் ஏற்பட்டுவிட்டால் கர்மாவின் பற்றுதல் யாதொன்றும் பக்தனுக்கு கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பத்ம பத்ர கீதை லேபம் என்றால் மேலே பூசப்படும் வஸ்து சந்தனம் முதலியது நூற்றி முப்பத்தஞ்சு நிர்மலா ஆணவ மலசம்பந்தம் இல்லாதவள் அவித்யே மலமென்று என்று சொல்லப்படும் நூற்றி நித்யா பூத பவிஷ்யத் வர்த்தமானமாகிய காலத்ரயத்திலும் அழிவில்லாதவள் எப்போதும் இருப்பவள் அவிநாசி அரே அயமாத்மா ஸ்ருதி அவிநாசி து தத்யேன சர்வமிதம் தீதை ரெண்டு அல்லது திதிநித்யா ரூபமானவள் காலநித்யா ரூபமானவள் நித்யா ரூபமானவள் நூற்றி முப்பத்தி ஏழு கூடாதவள் ஆகுறுதி இல்லாதவள் ஒன்று சம்பித் ரூபிணியாகிய பராசக்தியானவள் ஜெகமெங்கிலும் வியாபித்திருப்பதால் அவளுக்கு குணசம்பந்தமான உருவம் இல்லை என்பது அர்த்தம் நூற்றி முப்பத்தெட்டு கலக்கமற்றவள் அவித்தியக்கு காரண ஊத்தையானாலும் அதனால் ஏற்படும் கலக்கமானது அம்பாளுக்கு கிடையாது அவளுடைய பக்தர்களுக்கு கிடையாது என்று அர்த்தம் ரெண்டு அல்லது கலக்கமுள்ள மனதுடையவர்களுக்கு எட்டாதவள் என்றும் சொல்லலாம் மூணு ஆக்குல என்பதற்கு அபாவம் சூன்யம் என்ற அர்த்தத்தல் அம்மாதிரி இல்லாதவள் எங்கும் நிறைந்தவள் என்று சொல்லலாம் நூற்றி முப்பத்தொன்போது சத்வரஜஸ்தமோ குணங்கள் இல்லாதவள் சாட்சி சேதா கேவலோ நிர்குண ஸ்ருதி குணங்கள் சரீரத்தை சம்பந்தித்திருப்பதாலும் அம்பாள் சித்ரூபிணியானதாலும் குணங்களால் பாதிக்கப்படாதவள் என்று அர்த்தம் நூற்றி நாற்பது நிஷ்கள அதாவது அவயங்களோடு கூடியிருக்காதவள் ஒன்று நிர்புணமான அம்பாளை பாவனை செய்வது நிஷ்களா தியானம் என்று பெயர் தியானம் ஷரீரஷ முகஹஸ்தாதி கல்பனாம் நூற்றி நாற்பத்தி ஒன்று உடையவள் ஒன்று சா என்ற அக்ஷரத்தை அந்தமாக உடைய அமிர்தபீஜத்தின் ஸ்வரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் நிஷ்காமாம் நூற்றி நாற்பத்ரெண்டு விருப்பம் யாதொன்றும் இல்லாதவள் ஒன்று அவாப்தா கில காமாயா திருஷ்ணாம் கிம் விஷயோ பவேத் என்று தேவி பாகவதத்தில் சொல்லியபடி அம்பாள் பரிபூர்ணமானவளாகையால் அவள் அபேஷிக்கும்படியானது யாதொன்றும் இல்லை என்று சொல்லப்பட்டது நூற்றி நாற்பத்மூணு அழிவில்லாதவள் உண் அல்லது நெற் உப பிளவ என்று பிரித்து அதிகமாக சமீபத்தில் இருக்கும் பிண்டாண்டமாகிற சரீரத்தில் அமிர்தஸ்ராபம் உண்டு பண்ணுகிறவள் என்று அர்த்தம் பண்ணலாம் சுதாசாராபிவர் ஆறு நூத்தி நாற்பத்தி நாலு நித்தியமுக்த எப்போதும் பந்தம் யாதொன்றும் இல்லாதவள் ஒன்று அல்லது தன்னுடைய பக்தர்கள் நித்தியமுக்தர்களாக இருக்கிறபடியால் நித்தியமுக்தா ரெண்டு நித்தியமுக்தர்களுடைய லட்சணமாகிய மோட்சஸ்வரூபியாக இருப்பவள் நூற்றி நாற்பத்தஞ்சு நிர்விகார மாறுபாடுகள் யாதொன்றும் இல்லாதவள் ஒன்று விகாரங்கள் இருபத்தி விதங்கள் என்று சாங்கிய சொல்லப்பட்டிருக்கிறது இதன் விபரங்களை சாங்கிய தத்துவ கௌமுதி முதலிய கிரந்தங்களில் பார்க்கவும் நூற்றி நாற்பத்தாறு நிஷ்பிரபஞ்சா பிரபஞ்சம் என்ற பதத்திற்கு லோகம் விஸ்தாரம் தோற்றம் முதலிய அர்த்தங்கள் உண்டு இம்மாதிரி கட்டுப்பாடுகளுக்கு உட்படாததினால் நிஷ்பிரபஞ்சா என்ற அம்பாளுக்கு பெயர் நூற்றி நாற்பத்தி ஆஷ்ரயம் யாதொன்றும் இல்லாதவள் அம்பாள் சகல வஸ்துக்களுக்கும் ஆஷ்ரயிக்கும் இடமாயிருப்பதால் அம்பாள் ஆசிரியக்கும்படியான இடம் யாதொன்றும் இல்லை என்று அர்த்தம் விஸ்வம் பிரதிஷ்டிதம் எஸ்யாம் தஸ்யா குத்திர பிரதிஷ்டிதிகே நூற்றி நாற்பத்தெட்டு நித்ய சுத்தா காலத்ரயத்திலும் எப்போதும் சுத்தமாக இருப்பவள் தேகி நூற்றி நாற்பத்தொம்பது நித்ய புத்தா எப்போதும் ஞானத்தோடு இருப்பவள் ஒன்று அதாவது அம்பாள் சித்ரூபிணியாகையால் அவளிடத்தில் ஞானம் எப்போதும் குடிகொண்டிருப்பதை சொல்லப்பட்டது ரெண்டு நித்ய சுத்தா என்ற இரண்டு நாமங்களில் வரும் சுத்த புத்த இவ்விருவர்களும் ஜைனர்களுடைய மதத்தில் தீர்த்தங்கரர்கள் என்ற அவதார என்றும் அவர்கள் அம்பாளை உபாசனா செய்ததினால் நித்தியமுக்தர்களாக ஆனார்கள் என்றும் இந்த இரண்டு நாமங்களில் சொல்லப்பட்டதாகவும் அர்த்தம் பண்ணலாம் ஷட்தர்ஷனங்களில் அடங்கிய ஜைன மதத்திலும் அம்பாளுடைய உபாசனை சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மதத்தில் உபாசிக்கப்படும் தாரா தேவதையானவள் அம்பாள்ான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அர்த்தம் அவத்தியம் என்பது அவைத்யின் காரணமாக ஏற்படுவதால் அது அம்பாள் இடத்தில் இருப்பதற்கு நியாயமில்லை நிரவத்தியம் நிரஞ்சனம் ஸ்ருதி மூணு அவத்தியம் என்பது ஓர் நகரத்தின் பெயர் அம்பாளுடைய பக்தர்கள் அந்த நகரத்தில் இருந்து விடுவிக்கப்படுவதால் நிரவத்யா என்று அம்பாளுக்கு பெயர் தஸ்மாகராணம் நிரந்தரா நூற்றி ஐம்பத்தொன்னு இடைவெளி இல்லாதவள் அந்தர என்ற பதத்திற்கு இடைவெளி அவகாசம் முடிவு வஸ்திரம் மறைவு பேதம் முதலிய பலவித அர்த்தங்கள் உண்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நிஷ்காரணா இருப்பவள் ஒன்று அம்பாளே சர்வ ஜகத்துக்கும் அவளுக்கு காரணமான வஸ்து யாதொன்றும் இல்லை என்று அர்த்தம் சாரணம் கரணாதிபாதிபோனிதானி காரண திரவியத்தை பூர்ணமாக உடையவள் அதாவது அதனால் ஏற்படும் ஆனந்தத்தோடு கூடியவள் என்று அர்த்தம் மகாபத்மவன்தாரணானந்தவிக்கூத்தி அம்பத்மூணுகளங்கம் பாபம் சம்பந்தம் சுத்தம் அபாபவித்தம் ஸ்ருதி நூற்றி ஐம்பத்தி நாலு நிருபாதேர் உபாதி யாதொன்றும் இல்லாதவள் ஒன்று செம்பரத்தை புஷ்பமானது நிலைக்கண்ணாடியினிடம் கொண்டு போனால் தன்னுடைய சிகப்பு நிறத்தை கண்ணாடியில் காட்டுவதானது உபாதி என்பதற்கு ஒரு திருஷ்டாந்தம் அதே மாதிரி அவித்தையானது சித்தத்தில் பேதபாவனையை உண்டு பண்ணுவதும் உபாதி சுத்த சைத்தன்ய ரூபிணியான அம்பாளிடம் அவித்தையினால் ஏற்படும் உபாதி யாதொன்றும் இல்லாதபடியால் அம்பாளுக்கு நிருபாதி என்று பெயர் ரெண்டு உபாதி என்பது சகண்டோபாதி என்றும் அகண்டோபாதி என்றும் இரண்டு வகை நூற்றி ஐம்பத்தஞ்சு பிறர் ஆளுகைக்கு உள்படாதவள் ஒன்று அம்பாள் சமஸ்த லோகத்திற்கும் ஈஸ்வரியாகையால் அம்பாளுக்கு மேற்பட்ட ஆளுகை வேறு யாருக்கும் இல்லை ரெண்டு ஈஸ்வரன் உண்டென்று சொல்லும் உத்தரமீமாசாஸ்திரம் ஈஸ்வரன் இல்லை என்று சொல்லுகிற சாங்கிய சாஸ்திரம் இவை இரண்டின் ரூபமாக இருப்பதால் அம்பாளுக்கு நிரீஸ்வரா என்று பெயர் இனிவரும் நாமங்களில் காம குரோத்த லோப மோக மதமாச்சரியம் ஆகிய அருஷ்ட வர்க்கமென்ற குணங்கள் ஆத்மாவின் ஸ்வபாவத்தைச் சேர்ந்ததில்லை என்றும் அவற்றை ஜெயித்தால்தான் ஆத்மரூபிணியான அம்பாளுடைய சாட்சாத் காரம் ஏற்படும் என்பதும் சொல்லப்படுகிறது நூற்றி ஐம்பத்தாறு நீராக ஆசை இச்சை யாதொன்றும் இல்லாதவள் அதாவது அம்பாள் அவாப்த சமஸ்த காமனையானதால் அவள் விரும்பக்கூடியது யாதொன்றும் இல்லை ரெண்டு ராகம் என்றால் ஆசை சாண்டில்ய பக்தி சூத்திரங்களில் பக்தியையும் ராகமென்று சொல்லியிருப்பதால் அந்த அர்த்தத்தில் அம்பாள் பக்திக்கு உறைவிடமாதலாலும் அம்பாள் பக்தி பண்ணும்படியானவர் வேறு யாரும் இல்லையாதலாலும் அம்பாளுக்கு நீராகா என்று பெயர் மூணு நீரம் என்றால் ஜலம் அக என்றால் பர்வதம் இந்த இரண்டு ரூபமாகவும் இருப்பதால் நீராகா நூத்தி ஐம்பத்தி ஏழு ராக மதனா தன்னுடைய பக்தர்களுக்கு வைராகியத்தை கொடுத்து ராகத்தை போக்கடித்து விடுகிறவள் நூத்தி ஐம்பத்தி எட்டு நிர்மதா கர்வம் இல்லாதவள் நூத்தி ஐம்பத்தொன்போது மதநாசினி கர்வத்தை போக்கடிப்பவள் மதன அதாவது ஊமத்தம்புவுக்கு பல விசேஷங்கள் ரசவாதத்தில் உபயோகிக்கப்படுவது வழக்கம் தங்கத்தின் பெயர்கள் அதற்கும் உண்டு பரமேஸ்வரனால் சிரசில் தரிக்கப்படுவதாகவும் சொல்லப்படும் மகே சஸ்துவ ஜெயினே விஷுத்திஸ்தாத் கனக்கமயம் ஏதுவனம் நூற்றி அறுபது நிந்த கவலை இல்லாதவள் ஒன்று சிந்தா என்பதற்கு சாமான்யமாக நினைவு என்று அர்த்தம் இருந்தாலும் இந்த இடத்தில் துக்கம் உண்டு பண்ணும் நினைவு என்று பொருள் அது பிணங்களை கொளுத்தும் சிதையை விட கஷ்டமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் சிதையானது ஜீவன் போன சரீரத்தை கொளுத்துவதாலும் சிந்தையானது உயிருடன் இருக்கும் சரீரத்தையே கொளுத்துவதாலும் சிந்தையானது சிதையை விட கடுமையானது சிந்தா சித்தா சமாயா சிந்தா என்றால் சூது வஞ்சனை மோசம் என்றர்த்தம் இந்த இரண்டு அர்த்தத்திலும் அம்பாளுக்கு சிந்தை கிடையாதாகியால் நிஷிந்தா நூத்தி அறுபத்தொன்னு நிரகங்காரா அகங்காரம் ஒன்னு அகங்காரம் என்பது சத்வ ரஜ்தமோ குணங்களை அனுசரித்து வைகாரிகம் தைஜசம் பூதாதி என்று மூன்று விதம் நிர்மோக நூத்தி அறுபத்தி ரெண்டு மோகம் மயக்கம் பிரமை இல்லாதவள் நூத்தி அறுபத்தி பக்தர்களுடைய மோகத்தை அழிப்பவள் ஒன்னு பக்தர்களுக்கு ஏகத்துவம் எல்லாம் பரபிரமம் என்கிற ஞானத்தை கொடுத்து அவர்கள் மனதில் இருக்கும் மோகத்தை போக்கடித்து விடுகிறாள் என்று அர்த்தம் தத்ரோமோக்சோக ஏகத்வம் அனுபஷதா ஸ்ருதி நூற்றி அறுபத்தி நாலு நிர்மமா மமத்தை இல்லாதவள் ஒன்று மமத்தை என்பது இது என்னுடையது என்று பிரித்து சொல்லும் பேத புத்தியினால் ஏற்படும் எண்ணம் எல்லாமே அம்பாளுடையதாக இருப்பதால் அம்பாளுக்கு பேத என்பது கிடையாது நூற்றி அறுபத்தஞ்சு மமதாஹன்றி மேலே சொல்லப்பட்ட மமதை என்பதை போக்கடிப்பவள் நூத்தி அறுபத்தாறு நிஷ்பாபாபம் யாதொன்றும் இல்லாதவள் நூற்றி அறுபத்தேழு பாபநாசினி பாபத்தை போக்கடிப்பவள் உண்டு பக்தர்கள் தன்னுடைய மந்திரத்தை ஜபம் பண்ணுவதால் அவர்களுடைய சமஸ்தமான பாபங்களையும் போக்கடிப்பவள் எப்பேற்பட்ட பாபங்களை செய்திருந்தாலும் அம்பாளை உபாசித்தால் அவை எல்லாம் நாசமடைகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாசிய கமண காயசிய நஷ்யர்ச்சனாரம் மகாபாத்தை தோஷைப்பே வீரப்பமத்தம்புராணம் சிவ்வீகம் ஜகத் பிரணம்யச்சிரேவீசாபைப்பிவாத்தம் திருஷ்வா நிற் பூத்த பிரயி பரமம் பத்தம் திவிதம் வர்ணா்ரமவிஹீநாட்டம் சுக்யிரண்ட புராணம் நூற்றி அறுபத்தெட்டு நிஷ்கிரோத ஒன்று கோபமில்லாதவள் சத்ருக்கள் யாரும் இல்லாததால் கோபம் ஏற்பட வேண்டிய காரணமே அம்பாளுக்கு இல்லை நமே தவிரோஸ்தி நியா நூத்தி அறுபத்தொம்போது குரோதம கோபத்தை சமனம் செய்பவள் ஒன்று கோபமுடையவன் செய்யும் தானம் யஜ்யம் தபஸ் உபாசனை முதலியவை எல்லாம் பச்சை மண்ணால் சுடாத கலயத்தில் எடுத்த ஜலம் மாதிரி கைகூடாமல் போய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குரோதயுக்தோயோதி நிர்லோபா பேராசை உலோபித்தனம் இல்லாதவள் உடையவளாதலால் நிர்லோபா என்று பெயர் எழுபத்தொன்னு லோபநாசினி பக்தர்களுடைய உலோபித்தனத்தை போக்கக்கூடியவள் ஒண்ணு லோபமானது சகலவிதமான நல்ல குணங்களையும் அழித்துவிடும் என்று சொல்லப்படுகிறது நூத்தி எழுபத்தி ரெண்டு சந்தேகம் இல்லாதவள் நூற்றி எழுபத்தி சம்சயக் பக்தர்களுடைய சந்தேகத்தை போக்கடிப்பவள் தந்திரராஜத்தில் குரு சிஷியர்களை பற்றி சொல்லுகையில் அசம்சய என்று வர்ணித்திருக்கிறபடி குருவானவர் தான் சந்தேகமற்றவராகவும் சிஷியனுடைய சந்தேகத்தை போக்கடிப்பவராகவும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அம்பாளும் குருவும் அபேதமாகையால் இங்கேயும் இரண்டு நாமங்களால் சேர்ந்தாற் போல் அம்பாளை வர்ணிக்கப்பட்டிருக்கிறது நூற்றி எழுபத்தி அம்பாளுடைய உபாசனையினால் சம்சார பந்தமானது அற்று போய்விடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது உதாராம் ரெண்டு என்ற பெயருடைய நதி ரூபமாக இருப்பவள் நூத்தி எழுபத்தாறு நிர்விகல்பம் விகல்பம் இல்லாதவள் ஒண்ணு விகல்பம் என்பது ஒரு வஸ்து உண்மையில் இல்லாதிருக்கையில் அதன் பெயரில் சப்தத்தினால் அதை பற்றி ஏற்படும் ஞானம் சப்த மாநாதி வஸ்து விகல்பக யோகசூத்திரம் ஒன்று அம்பாளுக்கு விகல்பமான ஞானமில்லை என்பது அம்பாள் விஷய சம்பந்தமில்லாததும் நித்தியமுமான ஞானரூபிணி என்று அர்த்தம் ரெண்டு விகல்பம் என்பது வருத்தமான எதிரடையான கட்சி என்று அர்த்தம் இங்கே அம்பாளை நிர்விகல்பா என்று சொன்னது அம்பாளுக்கு எதிரடையான வஸ்து அல்லது கட்சி யாதொன்றும் இல்லை என்று அர்த்தம் அதாவது சமஸ்தமும் அம்பாளோடு அபிந்தமாக இருப்பதால் அம்பாளை தவிர்த்த கட்சி யாதொன்றும் இல்லை நிராபாதாம் நூற்றி எழுபத்தி ஏழு கலக்கமில்லாத புக்தியுடையவள் முத்துச்சிப்பியின் வெளுப்பான காந்தியை பார்த்து அதை வெள்ளி என்று நினைப்பது மனதனுடைய கலக்கம் அது வெள்ளி அல்ல முத்துச்சிப்பி என்று தெரிந்தவுடன் அந்த கலக்கமானது மறைந்து விடுகிறது அம்பாளை தவிர வேறு இரண்டாவது வஸ்து கிடையாதாகையால் அம்மாதிரி கலக்கம் யாதொன்றும் இல்லாதவள் நூத்தி எழுபத்தி எட்டு நிர்பேதா பேதமில்லாதவள் உண் புத்தி ஏற்படக்கூடிய வஸ்து அம்பாளுக்கு யாதொன்றும் இல்லையாகையால் நிர்பேதா துவங்கி பரமா இவ்விருவர்களும் வெவ்வேறு என்று சிலர் உண்மை தெரியாததினால் சொன்னாலும் தத்துவ சிந்தையுள்ள யோகிகள் அவர்கள் அபேதம் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அபேதம் அபேதா பசியினஸ்தி தூர்ம புராணம் நூற்றி எழுபத்தொம்பது வேதநாசினி வேதபுத்தியை போக்கடிப்பவள் அதாவது பக்தர்களுக்கு தத்வானம் உண்டு பண்ணி வேத வேதபுத்தியை அகற்றுபவள் 180, எண்பது நிர்நாச அழிவில்லாதவள் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா ஸ்ருதி நூத்தி எண்பத்தொன்னு மிருத்யுமதனி பக்தர்களுக்கு மரணமில்லாமல் செய்பவள் உன்னை காலனுக்கு காலனான பரமேஸ்வரனுடைய சக்தியான அம்பாள் மார்க்கண்டேயர் விஷயத்தில் அவர் செய்தது போல தன்னுடைய பக்தர்களுக்கு மரணபயம் ஏற்படாமல் காப்பாற்றுவாள் செய்ய வேண்டிய கிரியை யாதொன்றும் இல்லாதவள் ஒண்ணு கிரியைகள் விகிதம் நிஷித்தம் என்று இருவகை விகிதம் என்பது அவசியம் செய்ய வேண்டியவை நிஷித்தம் என்பது செய்யக்கூடாதவை இவை இரண்டும் அம்பாளுக்கு கிடையாது ரெண்டு கிரியை என்பது இல்லாமலேயே கர்த்திருவம் சர்வேஸ்வரியான அம்பாளுக்கு உண்டென்று சொல்லப்பட்டிருக்கிறது மனமுள்ள புஷ்பமானது வேறு ஒன்றும் செய்யாமல் தான் இருப்பதினாலேயே மனதுக்கு மாறுதலை உண்டு பண்ணுவது மாதிரி தான் ஒருவிதமான கிரியையும் செய்யாமல் உலகத்தை நடத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யதா சந்நிதி மாத்ரேணாய பரிசு என்று அர்த்தம் இவை யாதொன்றும் அம்பாளுக்கு கிடையாதென்று சொல்லப்பட்டது நூற்றி எண்பத்தி நாலு நிஸ்துலா ஒப்பில்லாதவள் அம்பாள் இன்னதற்கு சமானம் என்று சொல்லக்கூடிய வஸ்து யாதொன்றும் இல்லையாகியால் நிஸ்துலா வள் நூத்தி எண்பத்தேழு நிரத்தேயாம் வரம்பு கடக்காதவள் ஒன்று ஈஸ்வரன் தர்மங்களுக்கு வரம்பு ஏற்படுத்தி அவைகளை மீறி ஜனங்கள் நடக்காதபடி ரட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தர்ம சே தூ நாம் வக்தா கர்த்தா அபிரக்ஷிதாம் பாகவதம் தான் ஈஸ்வரனாக இருப்பதை முன்னிட்டு அவரே ஓரோர் சமயம் தான் ஏற்படுத்திய வரம்பு கடந்து நடந்ததாக சொல்லப்பட்ட போதிலும் அம்பாளை பற்றி அம்மாதிரி சொல்ல முடியாது நூற்றி எண்பத்தெட்டு துர்லபா யோகிகளுக்கு கூட சிரமப்பட்டு கிடைக்கக்கூடிய பதவியுடையவள் ஒண்ணே யோகிகளால் கூட வெகு கஷ்டத்தினால் கிடைக்கக்கூடிய பதவியை உடையவளாகியால் பிறரால் கிட்ட கூட போக முடியாதவள் அதுர்கமா என்று பிரித்து சுலபமாக அடையக்கூடியவள் அதாவது சௌலபிய குணத்தை என்றும் அர்த்தம் பண்ணலாம் மேலும் அம்பாள் துர்கமன் என்ற அசுரனை சமஹாரம் செய்தபடியால் அதுர்கமா நூற்றி தொண்ணூறு துர்கா ரூபமாக இருப்பவள் அல்லது துர்கா என்ற பெயரோடு கூடியவள் உன்னே துர்கமன் என்ற அசுரனை கொன்றதால் துர்கா என்ற அம்பாளுக்கு பெயர் ஏற்பட்டது தத்ரை வச்சேஷாமி துர்கமாக்கியம் மகாசுரம் துர்கா தேவி தி விக்கியம் தன்மே நாம பிஷதி ரெண்டு இந்திரன் முதலிய தேவர்களை கஷ்டங்களிலிருந்தும் சத்ரு பயத்திலிருந்தும் காப்பாற்றியதால் துர்கா என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது சுபலாதிபயே துர்க்கே ஏ தாரி தாரி புஷங்கடே தேவா சக்ராதயோ தேன துர்கா பிரகீர்த்திதா தேவி புராணம் முன்னொரு கால் சுபாகு என்னும் அரசனுடைய வேண்டுகோளுக்குணங்கி காசியில் துர்கா ரூபமாக அம்பாள் இருப்பதாகச் சொல்லப்பட்டது நச்சரே அத்திரம் துர்கா தேவீ திநா ம் சக்தி ரிஹம் தேவி பாகவதம் நாலு பீமரதி என்ற ஆற்றின் கரையில் இருக்கும் சன்னதி என்னும் க்ஷேத்திரத்தில் இருக்கும் அம்பாளுக்கு துர்கா என்று பெயர் அஞ்சு நவ வர்ஷோபவே துர்கா என்றபடி ஒன்பது வயதுள்ள கன்னியாரூபமாக இருப்பவள் நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு துக்கஹந்தி சாம்சாரிகமான துக்கத்தை போக்கடிப்பவள் துகனோத்திய விமுக்த சரதி ஸ்ருதி நூத்தி சுகத்தை கொடுப்பவள் ஒன்னு அதாவது ஐதிக ஆமுஷ்மிகளமான சகல சுகங்களையும் அளவில்லாமல் கொடுப்பவள் என்று அர்த்தம் ீரு இதை பற்றி பத்மபுராணத்தில் புஷ்கரகண்டத்தில் கடைசி ஆறு அத்தியாயங்களில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கவும் நூற்றி தொண்ணூற்றி மூணு துஷ்ட தூரா துஷ்டர்களால் அடைய முடியாதவள் உண்டு துஷ்டர்கள் என்றால் தோஷமுடையவர்கள் குதர்க்கம் செய்பவர்கள் நஜந்தி குதர் சக்யா தேவிம் விஸ்வேஸ்வரி சிவாம் தேவி பாகவதம் நூற்றி தொண்ணூற்றி நாலு துராச்சார துராச்சாரத்தை அடக்குபவள் ஒன்று துராச்சாரம் என்பது சாஸ்திர விருத்தமான நடவடிக்கை சாஸ்திரங்களில் விதி ரூபமாக இன்னவற்றை செய்ய வேண்டும் என்றும் நிஷேத ரூபமாக இன்னவற்றை செய்யக்கூடாது என்றும் நடவடிக்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது செய்ய வேண்டியதை செய்யாமலும் செய்யக்கூடாததை செய்தாலும் ஏற்படும் சகல பாபங்களையும் அம்பாளுடைய நாம பாராயணமானது என்கிறதாக பின்னால் பலஸ்ருதி அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜிதராம் முதலிய தோஷங்கள் இல்லாதவள் நூற்றி தொண்ணூத்தாறு சர்வ் எல்லாம் அறிந்தவள் சர்வ் சர்வெத்திர தேவி புராணம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு அதிகமான கருணையோடு கூடியவள் சமானாதிக தொண்ணூத்தெட்டு தனக்கு சமமானது மேலானதாவது யாரும் இல்லாதவள் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சர்வசக்தி மீ சகல விதமான சக்தியையும் உடையவள் ஒன்று அல்லது பாலா பகலா முதலிய சகல சக்திகளோடு அபிந்தமாக இருப்பவள் ரெண்டு அல்லது சகல தேவர்களுடைய சக்தி சமூக அதாவது எல்லா தேவர்களுக்கிருக்கின்ற சக்திகளும் அம்பாளுடைய விபூதிகள் என்றும் அம்பாளுடைய அனுகிரகத்தால் அந்தந்த சக்திகளை அந்தந்த தேவதைகள் அடைந்திருக்கிறார்கள் என்றும் அர்த்தம் அம்பாளுடைய சக்தி இல்லாவிட்டால் அசைவதற்கு கூட அவர்களால் முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மதீயா சக்திலேச்சா தத்தேவரீரகா சம்பூயதே மகாபூவன் ரூபம் यानि ஆயுதம் யாரேஸ்வரா மச்சய்தார ஆயுத தாபவன் இதை பற்றி சப்ததியில் உத்தம சரித்திரத்தில் சொல்லியிருப்பதை பார்க்கவும் ஊன சர்வ என்றால் அகண்டமான அளவிட முடியாதது என்று அர்த்தம் இருநூறு சர்வ மங்களா சமஸ்தமான மங்களோடு கூடியவள் அதாவது அவற்றை உடைத்தாயிருப்பதால் அவைகளை தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுப்பவள் சர்வாணி கிருதயஸ்தானி மங்களாணி சுபானி தானி ததா தீ தி தேசர் சோபனிச்சே யா தீ தத்தே ஹரே பத்திஹரிணி தேயம